கிரேக்க கோயிலான ஆர்டமிஸ் கோயில் தீவைத்து கொளுத்தப்பட்டு அழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெல்ஜியத்தின் முதலாவது மன்னர் லெபால் ஒன்றி அவர்கள் இந்த நாளில் முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மால்கம் கேம்பல் என்பவர் வேல்ஸ் பகுதியில் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மணிகவும் மணிக்கு 150 ஐம்பது மைல்கள் இருநூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை செலுத்தி புதிய சாதனையை படைத்தார் இந்த வேகத்தை எட்டிய முதலாவது மனிதர் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க படைகள் குவாமில் தரையிறங்கி ஜப்பானிய படைகளுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்தனர் இந்த தாக்குதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நிறைவடைந்தது ஆயிரத்தி ஆண்டு ஜெனீவா மாநாட்டில் வியட்நாம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு சிங்கப்பூரில் மலாய் இனத்தவர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில் கலவரம் மூன்றதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டு பலர் படுகாயம் அடைந்தனர் ஆயிரத்தி ஆண்டு வட அயர்லாந்து தலைநகர் பெல்பாஸ்டில் இடம்பெற்ற இருபத்தி தொடர் குண்டுவெடிப்புகளில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டு நூற்றி பேர் படுகாயம்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 சோவியத் மொழியலாளர் தமிழ் அறிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆனந்த் பக்ஷே இந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்து போர்டே இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் சிங் வகேலா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேட்டன் சௌகான் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அமர்சிங் சங்கேலா இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் கண்ணன்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டி வி தமிழக ஊடகவியலாளர் தினமலர் நிறுவனர் 1998 தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆலன் ஷெப்பர்ட் அமெரிக்க விண்வெளி வீரர் இரண்டாயிரத்தி ஆண்டு சிவாஜி கணேசன் தமிழக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்குபாய் ஹிந்துஸ்தானி பாடகி இந்நாளின் சிறப்புகள் குவாம் நாட்டில் விடுதலை நாள் பெல்ஜியம் நாட்டில் தேசிய சிங்கப்பூரில் இன சமத்துவ இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை